அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனத்துக்கண் மாசில அனைத்தரன் ஆ குல நீர நம் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகள் அகன்று ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நீங்கி மனம் அமைதியின் திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு புண்ணியம் செய்ய வேண்டும் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல நம் சுயநலத்திற்காக உடன்பாட்டு முறையினான சுயநலத்திற்காக என்னதுன்னா மனம் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காக நல்ல காரியங்களை நல்வினைகளை அதாவது புண்ணிய செயல்களை செய்கிறோம் எத்தனை புண்ணியம் செய்தாலும் ஏதோ மறைமுக காரணங்களுக்காகத்தான் புண்ணியம் செய்வதாக சமூகம் குறை கூறும் ஏதோதோ உள்நோக்கங்கள்லாம் கற்பிக்கப்படும் போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் புழுதி வாரி தூற்றினாலும் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்களை இடைவிடாது மன தூய்மையின் பொருட்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் சமூகத்தில் நிறைய மன தூய்மை இல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள் மன தூய்மை இல்லாத காரணத்தினால அவர்கள் பிறரை பற்றி நல்ல காரியத்தை செய்தாலும் கூட பழித்து பேசுவார்கள் அதற்கெல்லாம் நாம் இடம் தராம மனதில் இடம் கொடுக்காம நல்ல காரியம் செய்யறதுக்காக நாம் பிறந்திருக்கோம் நல்லதை செய்து கொண்டே இருப்போம் என்கின்ற எண்ணத்தோடு செய்யணும் நாம் இறந்ததுக்கு பிறகு இந்த சமூகம் பாராட்டலாம் புகழலாம் என்னவோ பண்ணிட்டு போட்டோம் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் ஆனால் சமூகம் நம்மளை முழுமையா மதிக்கும் பாராட்டும் எதிர்பார்க்காம செய்யணும் நீதி நிபுணர்கள் நம்மை புகழட்டும் அல்லது லக்ஷ்மி தேவி வரட்டும் அல்லது போகட்டும் இன்றே மரணம் நிகழட்டும் அல்லது யுகத்தின் முடிவில் நிகழட்டும் அற நெறியிலிருந்து ஒருபொழுதும் பிறழ்வதில்லை பர்தரியனுடைய இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தான் இப்ப நான் சொன்னேன் அந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய கடிதங்களில் குறிப்பிடுறார் அப்படின்னா அவருக்கு எத்தனை விதமான எதிர்ப்பு கருத்துக்கள் எல்லாம் மற்றவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமத்தான் செயல் புரிஞ்சதுனால இன்னைக்கு உலகத்தில் ஒரு மாபெரும் போற்றத்தக்க பெருமகனாக அவர் விளங்குகிறார் ஆ மன தூய்மையின் பொருட்டு செயலாற்றி கொண்டே செல்ல வேண்டும் எவரது புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் செவி சாய்க்க கூடாது இகழ்ச்சியை குறித்து வருந்தினால் அறத்தை விட்டு விலகி விடுவோம் புகழ்ச்சியை குறித்து மகிழ்ந்தால் அறத்தை விட்டு விலகி விடுவோம் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மனதிலுள்ள பெரிய மாசு விருப்பு வெறுப்பு இதுவே அனைத்து தீய குணங்களின் தாய் தந்தை புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையுமே விரும்ப வேண்டாம் வெறுக்கவும் வேண்டாம் மன தூய்மையின் பொருட்டு புண்ணிய செயல்களை இடைவிடாது செய்து கொண்டே இருப்போம் ஆக திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசிலன் ஆவதே அனைத்து அறங்களின் நோக்கம் என்பதை தெளிவுபடுத்தினார் இந்த குரட்பாவின் வாயிலாக மனதில் உள்ள முக்கியமான அழுக்குகள் ஆசையும் சினமும் அதாவது விருப்பு வெறுப்பு பகவான் கீதையில் பின்வருமாறு சொல்லியிருக்கிறார் இந்த ஆசையும் இந்த கோபமும் மனிதன் தன்மயமின்றி தெரிந்தே தவறு செய்ய காரணமாகி விடுகின்றன இவை அனைத்தையும் விழுங்கக்கூடியவை பெரும் பாபங்களில் மனிதனை தள்ளக்கூடியவை அவற்றை பகைவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று மூன்றாவது அத்தியாயத்திலே கடைசி பகுதியிலே உபதேசம் செய்திருக்கிறார் வள்ளுவரும் சொன்னார் மற்றொரு குரல்ல முன்னூத்தி அறுபதாவது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக் கெடும் நோய் என்று உபதேசம் செய்தார் நம்ம அதை படிப்போம் பிறகு ஆசை கோபம் அறியாமை ஆகிய மூன்றும் முற்றிலும் அழிந்தால்தான் பிறவி நோயிலிருந்து விடுபட முடியும் காமம் என்பது பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை முதலிய அனைத்து ஆசைகளையும் குறித்தாலும் இங்கு முக்கியமாக பெண்ணாசையைத்தான் குறிக்கிறது கோபத்தால் மனிதன் தன்னிலை இழக்கிறான் அறியாமையால் முழுமையில்லாததை முழுமையுடையதாக கருதுகிறான் மோகத்தால் ஏதோ ஒன்றை அடைந்தால் அடைந்தால்தான் முழுமை என்று தோன்றும் அடைந்த பிறகு அதில் முழுமை இல்லை என்பது விளங்கும் பகவான் கீதையிலே விருப்பும் வெறுப்பும் மனிதனுடைய பகுத்தறிவாகிய செல்வத்தை கவர்ந்து செல்லக்கூடிய வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் என்று கூறி அதற்கு வசப்படக்கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் எல்லா நற்செயல்களும் மனதில் உள்ள விருப்பு வெறுப்பு முதலே அழுக்குகள் இல்லாமல் ஆவதற்காகவே செய்யப்பட வேண்டும் அத்தகைய நோக்கம் இல்லாமல் புல இன்பம் பதவி புகழ் ஆகியவற்றுக்காக செய்யப்படும் எல்லா செயல்களும் துன்பத்தை நிச்சயமாக தரும் தன்மை படைத்தவைதான் இதில் சந்தேகமே கிடையாது இனி அடுத்த குரல்ல திருவள்ளுவர் பெருமான் மனித மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுருக்கமாக குறிப்பிட்டு கூறப்போகிறார் அதனை நாம் தொடர்ந்து படிப்போம் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற